الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام الاثمان الاسملان الاصهران على سيدنا وحبيبنا وقره عيوننا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم መን يريد الله به خيرا يفقره في الدين او كما قال صلى الله عليه وسلم ثرو पघलम पघल छियम वल्लाहु के उरीताहतम अलहमदुलिल्लाह उलघतिले सत्यते नीलेनाथ वन नबी मार्गलिल इर्दियाग वनित इम उयरीलु मेलाना मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अवर्गल मीदिलम अवर्लिन वाल्के वलिमुरेगले एडु नडंगा एडु नडका कूडीय अतुने नल्लडियारकल मीदिनम सांदी समादानम इन्ननम निलवट्टु உயர்ந்த நீயத்தோடு வந்த மருந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹு உலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் பத்தகு கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரிகளே அல்லாஹு ரபுல் இஸ் ஜலாலு நபிமார்களை கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நல்ல விடயங்களை தடுப்பதற்காக வேண்டி பல நபிமார்களை அல்லாஹுக்கு அனுப்பி வைத்தான் இந்த நபிமார்களுடைய கவுன்களை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டு அதிலே படித்தவர்கள் எஜூகேஷன் ரீதியாக உயர்ந்தவர்களை அல்லாஹு இந்த பல இந்த சமுதாயத்துடையமத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அடிப்படையில் எங்கள் நபி சொல்லாஹு அலிஸ்வலம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹு தந்த மிகப்பெரிய ஒரு வேதம் அல் குர்ஹான் குரானாக இருந்து கொண்டிருக்கிறது In the Quran, Allah subhanahu wa ta'ala In the education of a titan, Allah subhanahu wa ta'ala Iqra' bismi rabbika al-lazhi khalaj Mudala'ud ayataha Allah subhanahu wa ta'ala In the education, in the ilm of a titan, Allah subhanahu wa ta'ala In the shurnal, Allah subhanahu wa ta'ala வேறொரு ஆயத்துகளிலே சொல்லும் பொழுதுலதீனயா அலமூன வல்லதீனா அலமூன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவாரா என்பதாக அல்லாஹு சுன சாலா வேறொரு ஆயத்துல கேட்கிறான் வேறொரு ஆயத்தில் அல்லாஹு சுப் சொல்லும் பொழுது உடையவர்களையும் அதே போல அறிவுகள் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் எல்முடையவர்களையும் அல்லாஹு சுப் பல அந்தஸ்துக்களை கொண்டு உலகத்திலேயும் ஆசிராவிலே உயர்த்துவதாக அல்லாஹு ரபுல் இசை புறான சொல்கிறார் இபுனு ஹஜல் அஸ்தலாத்துலா அழகி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஆயத்துக்கு விளக்கமாக உலகத்திலே உலமாக்களுக்கு அல்லாஹ் பல மனாசுகளை பல தர்ஜாக்களை பல அல்ல சுகளை பல பதவி பட்டங்களை கொடுத்து அல்லாஹு கண்ணியப்படுத்துவான் என்பதாக இபுனு அஜல் அஸ்தலா நி ரஹத்து அலேகி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹு நலவன் அவருக்கு மார்க்கத்திலே தெளிவையும் ஞானத்தையும் அல்லாஹு கொடுப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் வேறொரு ஹதீஸிலே நபி சொல்லாஹு அலுலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்துல ஒரு மனிதன் மூத்தாவிட்டால் அவனுக்கு உலகத்தோட அமலுகோ குள்ளுவோ எல்லா விடயங்களும் துண்டிக்கப்படும் ஆனால் மூன்றே மூன்றே தவிர ஒன்று சொன்னார்கள் அடைந்த எல் என்று நபி சொல்லா அவர் சொன்னார்கள் நாங்கள் ஒருத்தருக்கு தொழுகையை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கட்டுக் கொடுத்திருக்கிறோம் இவர் அதில் அதை அமல் செய்யும் காலம் எல்லாம் அந்த மனிதன் நொப்பாத்தானாலும் அவனுடைய கபருக்கு இந்த நன்மை போய் சேரும் என்பதாக நபி இது நிகராக உலகத்தில் எந்த எல்மும் எந்த ஒன்னாவது கல்வி அதே போல உலகம் சம்பந்தப்படக்கூடிய கல்விகள் இன்றைக்கு அநேகமான மக்கள் ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க மார்க்க கல்வி மாத்திரம் கற்றுக் போதும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இயக்குது இன்னொரு கூட்டம் இல்ல உலக கல்வி மாத்திரம் கற்றுக்கொண்டு சொன்னா அது போதும் கல்வி தேவையில்லை சொல்லி இன்னொரு தரா இருக்கிறாங்க இருவரும் தவறு சகோதரிகளை அல்லாஹூ சுபானிலே இரண்டு விதமான எலும்புகளை பத்தி பேசுறாங்க அப்படி இல்லை என்று சொன்னா அந்த சமுதாயம் தியமத்தினால கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதாக இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு வேறொரு இதுல சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு ஆளிமும் ஒரு வைத்தியரும் இல்லாட்டி அந்த ஊர்ல இருக்க வானம் என்று சொன்னார்கள் மேலாண் சகோதரிகளே இரண்டுக்கும் அல்லாஹூ சுபான பத்தி குரான்ல பேசியிருக்கிறான் ஆனால் சிலர் நினைக்கிறாங்க மார்க்க கல்வி மாத்திரம் போதும் இன்றைக்கு உலக கல்வி தேவையில்லை சொல்லி ஒரு சாராரு இருக்கிறார்கள் சகோதரிகளே கண்ணியத்துக்கு சகோதரிகளே அல்லாஹூ சுபானுவா குரான்ல பல விதமான உலகத்தோட சம்பந்தப்படக்கூடிய எலும்புகளை பத்தி பேசுகிறார் முஹதிசீன்கள் சொல்றாங்க நபி சொல்லாஹு அலிஸ்வல்லாம் அவர்கள் இந்த சரீரத்துடைய இல்முக்கு என்னென்ன சிறப்புகளை சொன்னார்களோ இதே நீயத்துல ஒருவர் உலகத்துல உழுவு முன்னாசியா உலகத்தில் இருக்கக்கூடிய உலக கல்விகள் அதுவும் ால் அவருக்கும் சொல்றாங்க கண்ணியத்துக்கு சகோதரர்களே அல்லாஹு பத்தி அல்லாஹுல பேசுறாங்க எப்படி இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தமான அதே போல சூரியன் சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் அல்லாம் இந்த இந்த சரியாவுடைய அறிவை கட்டுக்கொண்டதனால அந்த கப்பல் ஓட்ட முடியாது சோதர்களே ஆனால் அல்லாம் சம்பந்தப்படக்கூடிய உங்களுடைய அறிஞ்சு கொள்வது எதுக்கு தனி கோசு இருக்கிறது சகோதரிகளை இதை அறிந்தவர்கள் தான் கப்பல் ஓட்ட முடியும் இதை பற்றி அல்லாஹ்ல பேசிருக்கிறார் அதே போல் அல்லாஹுல அல்லாஹ் மகானோ தாலா கருத்தியல் மெச்சம்பமாக சில மனமோ அதை எப்படி நீங்க ஆண்டுகளை நிர்ணயிக்கிறது வருஷத்தை எப்படி நிர்ணயிக்கிறது மாதங்களை எப்படி நிர்ணயிக்கிறது அதே போல நாட்களை எப்படி நிர்ணயிக்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் மகனோ தாலா அதையும் ஆன பேசியிருக்கிறார் இதற்கு வானியல் கருத்தியல் சம்பந்தமான கலைகளை நாங்கள் கட்டாக வேண்டும் நிச்சயமாக கட்டாக அப்பதான் எங்களுக்கு எப்ப பிறனாள் வருது எப்ப தலைப்பிறை வருது இது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து ியலந்து பெறப்பட்ட விஞ்ஞான இந்த மேலாக அப்படியே கவர் பண்ணி வைக்கிறார் அந்த கவர் இல்லாட்டி ஒரு குழந்தை வைப்பில் இருந்து வெளியே வர முடியாது இதை மத்தியில் பாதுகாத்து அதே போல நூத்து பின்னால் ஒரு மனிதர் வந்து வெள்ளி அழிக்கிறேன் எனக்கு கிடைச்ச குழந்தை வந்து காக்க மாதிரி நபி சொல்லாசுவேட்டார்கள் அப்படியா அல்லாம ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொல்லி கொடுக்குறாங்க உங்களுடைய குடும்பத்துல யாராவது கருப்பா பிறந்திருப்பாங்க அவருடைய ஒரு நரம்பு துண்டு உங்களோட உடம்புல இருக்குது என்று சொன்னார்கள் நபி அவர் என்று சொல்லி தெளிவாக பேசக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபிக்கு குழந்தை கிடைச்சிட்டார் உசாமா இவர் கருப்பாக இருக்கிறார் மிச்சம் மெல்ல என்ன செஞ்சாங்க இட்டுக்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உசாம் அரப்துல்ல அவசியத்துல இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல அந்த காலத்துல ஒரு கூட்டம் இருந்து முதலி முதல என்று சொல்லக்கூடிய கூட்டம் இவர்கள் டிஎன்ஏல எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் அயில முத்தஹின்கள் அதுல தேர்ச்சி பெற்றவங்க அஇிலாக்கு வரவழைக்கிறாங்க சொல்லி கொடுத்தார்கள் சியாபா என்று சொல்வார்கள் அரபிலே சியாபா ரெண்டு வகப்பட்டது முதலாவது ஒரு மனிதரையும் ஒரு ஒரு தந்தையையும் குழந்தையும் வச்சு இது இவரிலிருந்து பெறப்பட்டவராய் பார்த்து ஒரு மனிதர் நடந்து அல்லாஹ் அந்த காலத்திலே பரிசாக கொடுத்திருந்தார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அல்லா கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு கணவர் மனைவியை சந்தேகப்பட்டதாக இருந்தா அந்த டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக விளங்கும் அந்த குழந்தை இவருக்கு பெறப்பட்ட குழந்தைய இப்படியான கலைகளை அல்லாஹ் அந்த காலத்திலே கொடுத்திருந்தால் அது துன்யாவோட சம்பந்தப்படக்கூடிய பிரயோசனமான அறிவு சோதர்களே அதே போல அல்ல சொல்றான் உருவாக்கி வயிற்றிலிருந்து வெளியாக்குறான் முதலாவதாக அல்லா பேசக்கூடிய மூணு விஷயம் அதாவது செவிப்புல பற்றி பேசுறான் அதே கண் பார்வையை பற்றி பேசுறான் அதே போல உள்ள பத்து லட்சி சொல்லி தரக்கூடிய விஞ்ஞானம் அப்படியே நசல் பண்ணப்படும் பத்த அஞ்சு லட்சத்துக்கு மாற்றப்படும் சகோதரிகளே இப்படியாக அல்லாஹ் ஆனவத்தால இந்த கண்ண வச்சிருக்கிறார் அல் ஏஜாஸ் சொல்லக்கூடிய இந்த கிதாபுல இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆய்வுகள் செஞ்சுக்கிறாங்க அதே போல இன்னைக்கு நாங்க பாக்கலாம் இன்னைக்கு எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கேமரா போன் இருக்குது அறுபத்தி பண்ணிக்கிறார் இவ்வளவு பெரிய இதை அல்லஹு தாலா இந்த கண்ண வச்சிருக்கிறார் அதே போல இதா இந்த உள்ள ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட தடவை இந்த உள்ள வேலை செய்து அதுல ஒரு தடவை நின்றாலும் ஒரு மனிதனுடைய உயிர் போயிவிடு எவ்வளோ அல்லாவுக்கு நன்றி சொல்லுத்தனும் சகோதரர்களே ஏதோ குர்ஹான் சொல்லித்தரக்கூடிய உரோமத்தை பற்றி பேசுகிறான் முன்னெச்சி உருவமும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் துனியாவுடைய கலையை கற்றால்தான் இந்த குர்ஹானுடைய ஹத்தீக்கர் இந்த குர்ஹான்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான ஒளியில் இருக்கக்கூடிய இந்த குரான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் சகோதரர்களே இந்த நாசியத்தின் காதிபத்தின் ஹாசியா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஒரு விஞ்ஞானி ஆய்வு செஞ்சாரு ஒரு யகுதி ஆய்வு செஞ்சு இஸ்லாசிக்கே வந்துட்டாரு அல்லவசாலா என்ன சொல்றான் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா முன்னெச்சி உரோமம் இத வந்து நாங்க என்ன செய்வோம் நாள்ல பொய் சொல்லக்கூடிய முன்னெச்சி உருவமும் அவனை கேள்வி கேட்போம் என்பதாக அல்லாஹு உரோமத்தோட பேசுறார் இன்றைக்கு ஒரு மூளை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் பதிமூணு செக்ஷன் அல்லஹு பேசி வைக்கிறார் பதிமூணு செக்ஷன் அதுல முன்னெற்றி உரோமே கிளையா இதுல இருக்கக்கூடிய செக்ஷனால தன் மனிதனுக்கு பொய் சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வருது இந்த முன்னெச்சி உரோ இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் நீக்கிலையா அது டெமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னா ஒரு சொல்ல தெரியாம போயிருக்கும் இதை ஆய்வு இஸ்லாத்துக்கு வந்து தனி ஒரு இங்கிலீஷ்ல கித்தாப் ஒன்று எழுதி இருக்கிறாரு அல்லாஹ் மகானோ இதன் மூலமாக கொடுத்தான் துணியா துன்யாவுடைய பேசுறான் எப்படி பேசுறான் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவாக்குவார் யாருக்கு இதாயத் இல்லையோ அவருடைய உள்ளத்தை இருக்கமாறாக்குவான் எப்படி அண்ணமா அது வானத்துக்கு போற ஏறுது எவோ கஷ்டமோ அதே போல கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி கணேசர்களே இன்றைக்கு பார்க்கலாம் வானத்துக்கு ஏற ஏற ஏற அந்த இடத்துல அதாவது மூச்சு எடுக்க சுவாசம் எடுக்கக்கூடிய அந்த சக்தியில் இல்லாட்டி ஒரு மனிதருக்கு வானத்துக்கு போக முடியாது இந்த ஆக்சிஜன் சம்பந்தமான விஷயத்த இந்த குரானுடைய ஆய் சொல்லி இது சம்பந்தமாக என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் மேலாண் சகோதரிகளே துணியா இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைகிழிக்க ார் முன் அது கணிய சகோதரிகளே இந்த தேனில இருக்கிறது அல்லா குன சொல்கிறான் இன்றைக்கு கிட்டத்தட்ட தேனின் மூலமாக உலகத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட வைத்தியங்கள் செய்யப்படும் அல்லா ஒரே ஒரு ஆயத்துல மனிதர்களுக்கு நோய் நிவாரணக்குரிய சக்தி அல்லா வச்சிருக்கிறான் என்பதாக ஒரு ஆயத்துல சொல்றான் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இன்றைக்கு உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தேவின் மூலமாக கணித குடி சோதர்களே ரசூசல்ல சொல் அவர்களுடைய காலத்துல கூட வைத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹு இன்னைக்கு ஒரு மனிதருடைய ஆண்களுக்கு மாத்திரம் இந்த எளிமை கொடுக்கல இன்னைக்கு பார்க்கலாம் சோதரிகளே பெண்களும் அந்த சூழ்நாவுடைய காலத்துல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க பெண்கள் அஞ்சு விஷயத்துல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க முதலாவது விஷயம்தான் யாருக்காவது காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னா உடனே மருந்து செய்யக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு தெரியும் அந்த அந்த மெடிக்கல் அவங்க படிச்சிருந்தாங்க அதுல மிகவும் எக்ஸ்பர்ட் ஆனவங்க உம்மு சுலை உம்மு அத்தியா போன்றவர்கள் அதே போல விவசாயத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அவர்கள் இது எல்லாமே புக்காரில வரக்கூடிய செய்தி அதே போல கை தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதே போல யுத்தத்துக்கு இறங்கி வீரம் யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் நசீபா பின் சிகாபன்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு என்ன செய்து ஒரு யுத்தத்துல உஹது யுத்தத்துல ரசூல் சல்லா அலுலம் அவர்களே பார்த்து அம்பெறியப்படுது ஆரம்பத்தில் உகது யுத்தத்துல கொஞ்சம் தோல்வி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முடிஞ்சு கராட்டி கிளாஸ் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்து சகோதரர்கள் அவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் சத்திய நாயகி என்ன கூட்டத்துக்கு அவங்க பாதுகாப்பு அவனை ஒரே போடா போட்டாங்க சகோதரர்களே அங்கே மௌத்தா போயிட்டாங்க என்ன செஞ்சாங்க சசியநாயகி வேற யகுதிகள் வராமடு அவனை தலையீவி அந்த கோட்டையில முன்புறத்துல அப்போ يهودين سننانا نبي صلى الله عليه وسلم ورقال إن محمد لم يكن ليترك النساء والأطفال من غير حماد فكروكي رسول الله وشنطن بيكي جراغا إفتدي زيني مانا ورقال إرداء شخص قدرقل أنا إنديك هنگدى قنبنينيكي ستطي پانيكوڑا دوكرتك سيوني لامريكي நாசமாக்கி வச்சிருக்கிறோம் சகோதரிகளே நாங்க அவர்களுக்கு பிரயோசனமான இல்மோ எப்படி சாபி பெண்மணிகள் இந்த விஷயத்துல பேச்சு பெற்றிருந்தார்களோ உங்க வரப்பூடியவர்கள் மிகப்பெரிய வீ இன்றைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை பெண்களை கல்வி கற்க எல்லா துறைகளையும் விடோஜி செக்ஷன்ல பெண்களை உருவாக்கப்படணும் என்பது என்னுடைய ஆசை சகோதரர்களே ஏன் இஸ்லாமிய பெண்கள் அந்நிய ஆண்கள் போய் காட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது இல்லை சொல்லல ஆனால் பெண்களாக இருந்தேன் சொன்னால் அவர்களுடைய கூச்சம் வெக்கம் பாதுகாக்கப்படும் இந்த துறையில உருவாக்குங்க இன்றைக்கு தீய பெண்மணியில் பெண்மணிகள் ஈக்கிறாங்க இவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாம அவர்களுடைய இவர்கள் உருவாக்கப்படணும் இன்றைக்கு குறைஞ்சது சரியாவுடைய கல்வியை சரி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு அவங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இன்றைக்கு சில பிள்ளைகளை பார்க்கிறோம் வீட்டுக்கு போய் வாப்பிட்ட கேக்குறாரு பாப்பா எனக்கு அதுதான் ஓதி வர சொன்னாரு கொஞ்சம் ஓதி காட்டுங்கள் என்ன சொன்னா பாப்பாக்கும் தெரியா உமாக்கும் தெரியா இன்னைக்கு அப்படியான நிலைமைகள் இன்னைக்கு நபி சொல்லா அரை அவர்கள் இந்த எல்மு சம்பந்தமாக கை இருக்கும் விளக்கங்களை நபி அவர்கள் சொன்னார்கள் பிரயோசனம் அடிக்கக்கூடிய எல்மு சரியாவுடைய எல்மு அது ஆகப்பெரிய எல்முதலிடம் அதற்கு நிகராக உலகத்தில் எந்த நாலேஜும் எந்த எஜுகேஷனும் இல்ல இரண்டாவதாக துன்யாவோடு சம்பந்தப்படக்கூடிய எலும்பு இது பிரயோசனமான எல்மாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு வெகுமதிகளையும் சன்மானங்களையும் அல்லஹு சுபு தாலா தருவான் சுபானா அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா பெற்றோர் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குழந்தைகளை தலைகான குழந்தைகளாக ஆசிரியா அல்ல இப்ப வாலிபர்கள் ஓயல் சம்பந்தப்பட்ட இந்த பீரியட்ல இருக்கிறார்கள் அவர்களுக்கு சித்தி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடையா அவர்கள் அதற்கு பின்னால எண்மை தொடரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடையா பிரயோசனமான எல்மு அவர்களுக்கும் துன்யாவுக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமான எல்முலை அவர்களை ஈடுபடுத்த வைத்திருவாராக அவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செஞ்சிடா அவர்களுக்கு நல்ல எழ்மையும் பகுமையும் நீ கொடுத்திடையா அதே போல எங்கள் அனைவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் பறக்க செய்யலா அவர்களுடைய சாலை ஆனவர்களாக ஆக்கிரியா முழு உலக முஸ்லிம்களை பாதுகாக்க நாம் கடைசி வரைக்கும் இந்த தீனு இஸ்லாத்தோடு வாழ்ந்து கடைசி நேரத்தில் விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும்